இப்படி சாதாரணமாக ஒன்னு சொன்னேன் அடுத்ததாக இந்த மூலபதம் சேந்து நம்ப தியானம் பண்ணக்கூடியதான பதம் அது அடுத்த ஸ்லோகத்து முகம் பிந்தும் கிருவாச மதத்தோஹராம் சோபம் நயது வத்திலு இது ஸ்ரீசக்கரத்துல அம்பால தியானம் பண்ணக்கூடியதான வழி இதுக்கு நிறைய அர்த்தங்கள் வெறவேற விதமாக சொல்லியிருக்காங்க இது ஒண்ணு பார்க்கணும் அம்பால ஸ்ரீசக்கரத்துக்கு நடுவுல இந்து ஸ்தானத்துல முகம் இருக்கிறதாகவும் அது கீழே ஸ்தனங்கள் இருக்கிறதாகவும் அதற்கும் கீழே அம்பாள் தான் என்று தியானம் பண்ணணும் இதை உலகம் முழுக்க அம்பாளுடைய சுரூபம் ஈஸ்வரம் வாங்க சொன்னேனும் இல்லையா இந்த உலகம் முழுக்க அம்பாளுடைய ஒரு சுரூபம் ரெண்டு தனங்களோ ரெண்டு கண்களோ என்ன சூரியனும் சந்திரனும் அப்படி தியானப்படும் ஹரார்த்தம் மகரலாம் ஹரார்த்தம் ஹரம்னு சொன்னா பரமேஸ்வரன் எல்லாருக்கும் தெரியும் ஹரதீதி ஹர பரமேஸ்வரனுக்கு ஹரம்னு பேரும் அறம் தான் உங்களுடைய பாபத்தை திருடுகிறார் அரஹான் போய பாபத்தை போக்குறவர் அந்த பாபத்தை போக்கக்கூடுகிற அவருடைய பரமேஸ்வரனுடைய பாதியாரி அரார்கரம் பரமேஸ்வரன் அர்த்தம் பரமேஸ்வரனுடைய பாதியா இருந்த கொடுங்க அர்த்தநாரீஸ்வரன் சொல்லல அர்த்தநாரி இந்த அர்த்தபாதனியாக அம்பாம்போ அதுலாம் பரமேஸ்வருடைய பட்டபுராணி அப்படிப்பட்டதான அம்பாடையோம் பண்றானோ சத்திய சந்தோகம் ஏதோ ஸ்ரீவில்ல சந்தோகமாக்கியதான் அவளுடைய மனத முதலுக்கு இது கிடையாது என்ன மனம் திருநோகி பிரமயி ரவிந்துகமும் அம்பாட்டிய சுரூபமாக நேரத்துக் கொண்டது ரவிந்துஸ்தான சூரியர்களுக்கு தனமாக இருந்தா கொடுக்குதான அம்பாளுடைய வடிவத்தை யார் ஸ்ரீசக்கரத்துல தியானம் பண்ணுவானோ அவனுக்கு மூலகத்துல ஒரு பிரதிபந்தகமும் வராது மூலகமும் மத்தியமாக விடாம என்ன அசம் யாரும் இவனுக்கு நல் வழியில மாட்டார் நீங்க ஒண்ணு பாரந்த லோகத்துல நம்ம எந்த காரியத்தை பண்ணீங்கன்னாலும் யார் ஒத்தம் கொண்டு இது இப்படி பண்ணப்படாது அப்படி பண்ணப்படாது ஒரு சின்ன விஷயத்தை நீங்க எடுத்திருந்தாலும் அது எல்லோருக்கும் நடக்கிறது கூட எனக்கு நடக்கல திறக்கிறான் தாராளமாக ரோட்ல நாய்க்கும் போனைக்கும் நடக்கிற பற்றையும் கூட நாங்க ட்ரை பண்ணீங்க தான் கிடைக்கிறது அதுவும் இது என்ன பண்றோம் அவன் வேற ஒண்ணும் சொல்ல அப்படி இந்த பிராரம்பல் நம்ம எல்லாம் நிறைய காட்சது கரைக்கு போனோன்னு நீங்க எது வேணும்னு நினைக்கிறது அதை ஸ்டாக்கா இருக்கு தயாரிக்கலாம் அதெல்லாம் நாளைக்கு இறந்துடும் நாளைக்கு போனா இன்னைக்கு காட்டு வாயிருக்கா இருக்கணும் காட்டு இருந்த கையில் நிக்கிறது போடுறது இன்னைக்கு வர்றது அங்கே வந்து அதே ஓண்டு பாய்க்கு அந்த டிசைனே வராட்டு தான் இருந்தா இருக்கும் போச்சு இந்த மாதிரி வரவுனே இந்த வேலை எப்படி நாற்பது பேர் தான் அனுப்பணும் டிசைன் நாற்பது தான் என்னங்க அப்ப வயசாகிடுச்சு வர முடியாது இப்போ ஜென்ம முழுக்க கிடைக்காததான்னு தனியா ஆசைகள் போச்சு இப்படி மனுஷனுடைய மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் நிறையவே நிறைவேறாமலேயே ரொம்ப பேருக்கு போகிறது சிலர் நாமே மறந்து போயிடுறோம் சிலர் மட்டும் ஞாபகம் இருந்தோம் அப்படி ஒன்னும் இல்லாமல் தாங்கள் எது நினைக்கிறீங்களோ அது அந்த சமயத்திலேயே நடக்கும்படி பண்ணக்கூடியவள் அப்பா அது ஞாபகம் சில சில விஷயங்கள்லாம் நம்ம நினைப்போம் அப்பா நடக்காது ஆனா ஒரு நாலஞ்சு வருஷம் அப்புறம் வேற விதமா அது நடக்கும் அது நடந்ததான விஷயம் பார்த்தேன் அடையப்பா அதை விட இதுதானே நன்னா இருக்கு வாழ்க்கையில தியானம் பண்ணக்கூடிய சிறீசக்கரத்துக்குள்ள அம்பா இருக்கிறதாக தியானம் பண்ணி ஸ்ரீசக்கரம் காலச்சக்கரத்துக்குள்ள இருக்க அந்த காலச்சக்கரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அம்பாடை இப்படி நாம தியானம் பண்ணிட்டு அந்த தியானத்துல அம்பாள் அந்த ஸ்வரூபத்துக்குள்ள அம்பாள் இருக்கிறதாக யார் நினைக்கிறாரோ அவளுக்கு வாழ்க்கையில பிரதிபந்தகம் இல்லாமல் போகிவிடும் இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்வரூபத்துத்தான் முக்கியமாக நமக்கு சொல்வது அதோட மட்டுமில்ல அம்பாளை தியானம் மன்றத்துக்காக வண்ணக்கூடியதான பலம் விஷயத்துக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக தியானம் மன்றம் அது புத்திசாலி தினம் இல்லை இந்திரம் அமராவதி அழுகைக்கே அப்படின்னு அமராவதிய ஆளுகைக்கே அபிராசப்பட்டிரலோக பதவி வேணும்னாலும் அதுக்கு தியானம் இல்லை வேற ஒண்ணும் வேண்டாம் அது ஆணுங்கிகமாக இந்திரலோகனுக்காக இது இந்திரலோகத்துக்காக இந்த தியானம் இல்லை இந்த தியானம் பண்ணதில்லை ஆட்டோமேட்டிக்கா இந்திரலோகம் நீங்க கேட்காமலேயே பலம் இந்திரன்னு ஏன் சொல்றதுங்க பரவீஸ் சொல்ல இருக்க ஆனா ஆட்டப்பட அவர் மகாவைராக்கியசாகர் மகாவிஷ்ணுவ இருக்க அவருக்கு எல்லாமே உண்டு ஆனா என்னடா நர் அவர் வாடகை கண்ணம் ஒழிந்து ஜகதீரட்சே உலகத்தில் தினங்களை எப்படி காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்காரே வழியில லௌகிகமான போகங்களை அனுபவிக்கிறதுங்கிறது அவருக்கு இல்ல ஆனா இந்திரனை பண்ணி எல்லா போகங்களையும் அனுபவிக்கணும்னு இறங்கி கவரம் எல்லாமே அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவன் இந்திரன் அவா இல்ல அதனாலதான் இந்திர பதவின்னு சொல்லுவோம் பதவிகளைக்குள்ள இதை விட பெரிய பொருள் தான் அது எது பிரம்மா விஷ்ணு இவ்வாழ்லாம் இருந்துன்ற கார்டா அக்னி இவ்வாள் இதை விட வசதி இருந்தாலும் இந்திரன ஏன் சுவாமி அவ்வளவு வசதியா சொன்னேன்ற கேள் அப்படின்னா எல்லா விதமான போகங்களையும் அனுபவிக்கிறதுக்கு அனுபவிக்கிறது கண்டோட்டமாக வைத்துக் கொண்டிருக்கிறவன் இந்திரன் அதனால விசேஷமாக இந்த பதவியின்னு சொல்றது அவள அந்த பதவியும் உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கிறது நீங்க கேட்டு கிடைக்கிறது நீங்க அம்பால தியானம் பண்ணின மாத்திராலேயே உங்களுக்கு மோற்ற கிடைக்கும் பொழுது இது ஆணுசங்கிகமாக கிடைக்கிறது அதுதான் இந்த மந்திரத்துக்கு விசேஷம் இதுக்கு தேன் நைவேத்தியம் கிளீம் எனக்கூடியதான ஒரு பீஜத்தை விசேஷமாக சொல்லியிருக்கிறது முகம் பிந்தும் திருவாட்டம்ததோராம்லுலோகி திரவேந்திரம் அப்படின்னு ஸ்ரீலோகி மூலத்தில் தனக்கு வசமாக ஆக்கப்படி பண்றாள் அப்படிங்கிறது உபாசகனுடைய பலம் ரெண்டாவது பிரயோகம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் ஒரு வருஷ்